அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இப்பொழுது பெரியாரை துணைக்கோடல் என்கின்ற அதிகாரத்தின் கீழ் பெரியோர்களை சார்ந்திருப்பதை பற்றி சிந்திக்கப் போகிறோம் மனிதர்களாலேயும் தேவதைகளாலேயும் வரக்கூடிய இடையூறுகள்லாம் வராத வண்ணம் பாதுகாத்துக்கொள்கிற வழிமுறைகளை அருளாற்றலால் வழங்கி பெருந்துணையாக இருப்பவர்களை பெரியார் என்று சொல்றது வழக்கம் பெரியவர்களுடைய துணை இருந்தால் அவர்களுடைய அறிவை செயலை தன்னுடையதாக பயன்படுத்தி கொள்ள முடியும் குற்றங்களை எல்லாம் நீக்கி பெரியவர்களை துணை கொள்ள வேண்டும் என்று பொருட்பாளில் வைக்கப்பட்டிருக்கிற அதிகார முறைமையை பார்த்தா புரியும் வடிவேலி செட்டியாருங்கிற ஒரு பெரியவர் சொல்லுகிறார் அதாவது காமம் வெகுளி கடும் உள்ளம் மானம் உவகை மதம் எனப்படும் மூவிறு அறுவகை குற்றங்களையும் முறைமைப்படி ஒழிக்கிறதுனால ஆக்யா சக்கரத்தை செலுத்துவதற்குரியவனாகிய அரசன் தன்னை தீய வழியில் போகாதபடி விலக்கி நல்ல வழியில் செலுத்துறதுக்கு எப்பவும் தன்னை சுற்றி அறிவிலும் ஒழுக்கலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களை துணையாக வச்சுருக்கணும் அதாவது பேராசை பெருங்கோபம் கடுமையான பொருள் பற்று அளவுக்கு மீறின கர்வம் பொறாமை இதெல்லாம் எல்லாருமே ஒழிக்கணும் அரசனுக்கு அது இருக்கக்கூடாது அவன் அதெல்லாம் அந்த தீய குணங்கள்லேருந்து விடுபட்டு சமூகத்தை பாதுகாக்கிற பெரிய பொறுப்பு இந்த ஆக்ஞா சக்கரம்னு பேர் ஆக்ஞா சக்கரம்னா உடம்பில் இருக்கிற பூர்வ அந்த அர்த்தத்தில் சொல்லலை சமூகத்தை வழிநடத்துறது கட்டளையிட்டு சமூகத்தை நடத்துறது அப்படிப்பட்ட அரசன் தன்னை தன்னை காப்பாற்றிக்கணும் தன்னை காப்பாற்றிக்கணும்னா தன்னை சுற்றி எப்பவுமே பெரியவங்களை துணையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது அரசியல இறைமாட்சியில் சொல்லிருக்கார் இது நமக்கு வாழ்க்கையில் எல்லாருக்குமே இதுல இந்த அம்சங்கள்ல சில இந்த குணங்கள் எல்லாம் தேவைப்படும் அதுல சந்தேகம் கிடையாது ஆக அறிவு தெய்வீகமான அறிவுடைய பெரியோர்கள் அவர் அரசருக்கும் அவருடைய அங்கங்கள் அங்கங்கள்னா படைகள் அமைச்சர்கள் இது போன்ற எல்லாவற்றிலும் மனிதர்களாலையும் தெய்வத்தாலையும் குற்றங்கள் வராம காப்பதற்குரிய அமைச்சர் புரோஹிதர் இவைகளை பெரியார் என்று சொல்லுவதும் மரபில இருக்கிறது அவை அரசன் குற்றங்களை விலக்கி கொள்றதுக்கும் அதை நிகழாத வண்ணம் தடுத்துக் கொள்றதுக்கும் நல்ல துணைவரை உடையவர்களாக இருக்க வேண்டும் வலிமை இல்லாத காலத்திலையும் வலிமை இழந்த காலத்திலையும் ஊன்றுகோல் பெரியவர்கள் உதவுவார்கள் அரிய அரிய செயல்களை எல்லாம் எளிமையாய் செய்து விடுவார்கள் பெரியவர்கள் செல்வம் பதவி முதலியவற்றால் நமக்கு கெடுதல் வரும்போது பெரியவங்க அதுக்கு இடையில நின்று தடுத்து நம்மளை சரியான வழியில் செல்லும்படி செய்வார்கள் அறிவாலையும் செயலாலேயும் பெரியவங்க உடன் இருந்தால் துணையா இருந்தால் அந்த அறிவையும் செயலையும் அரசன் தனக்கு நன்றாக பயன்படுத்திக்கொள்ளும் சமூ பயன்படுத்தி கொண்டு சமூகத்துக்கு நல்லது செய்ய முடியும் ஆகவே இதற்காகத்தான் பெரியார் பெரியாரை துணைக்கோடல் என்று திருவள்ளுவர் பெருமான் சொல்ல தொடங்குகிறார் இந்த குரட்பாக்களை எல்லாம் நம்ம படித்து அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம்